வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனு கீர்த்தனா அளவற்ற உற்சாகமே வெற்றியின் திறவுகோள் ஆம் அளவற்ற உற்சாகமே வெற்றியின் திறவுகோள் என்கிறார் சாணக்கியன் நன்றி வணக்கம்